நான் <laughs> வருக்கிறேன். அனைவருக்கும் அன்பு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது ஐரோப்பிய தமிழ் வான் ஒளியில் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை மதியம் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒரு மணி வரை உங்கள் இதயத்தை தாளாட்டி செல்ல காற்றலையில் மிதந்து வருகின்றது இசையின் மடியில் இன்றைய இசையின் மடியில் நிகழ்ச்சியில் உலா வரும் பாடல்கள் ஜாவும் ஜென்சி பாடிய பாடல்கள் பாடல்களை பாடாவிட்டிருந்தாலும் பாடிய அத்தனை பாடல்களும் இன்று எங்களை மயக்கிக் கொண்டிருப்பதுதான் ஜென்சியின் குரலோடு இணைந்த பாடல் தொகுப்புகள் அன்றில் இருந்து இன்று கேட்டாலும் எ மெய் சிலிர்க்க வைக்கும் குரல் ஓவியம் ஜெயின்சி அவர்களின் குரல் இவர் இசை ஞானி இளையராஜாவின் இசையில் பாடிய பாடல்கள் யாவும் என்றும் காலத்தால் அழிக்க முடியாது தங் தங் தந்த தம் தன் தம் தந்தாணிலே ओ रे विन्निला कावल में गंगाल कविताई तावद कलूरवलम एन वाणीले ओ रे विन्निला அமினோ உம்ம் 10 10 ஜெயின்சி அவர்களோடு பலகி பார்த்தால் தெரியும் மென்மை உள்ளம் படைத்தவர்தான் என்று அன்போடு அரவணைத்துக் கொள்ளவும் அன்போடு பேசி மகழ்வதற்கும் மென்மையான உள்ளம் படைத்தவர்தான் ஜெயின்சி அவர்கள் அது மட்டுமா புன்னகை மலர்ந்த முகத்தோடு வரவேற்பதில் கூட ஜெயின்சியை விட இவ்வுலகில் யாரும் இல்லை போல் தெரிகின்றது எனக்கு சிரித்து சிரித்து பேசிய நிமிடங்களை உங்களோடு இசையின் மடியில் நிகழ்ச்சியில் கொண்டு வருகின்றேன் இசையின் மடியில் நிகழ்ச்சிக்காக என்னோடு சில நிமிடங்களை கலைத்த ஜென்சி அவர்களுக்கு நன்றியை கோரிக்கொண்டு அவரது குரலை காற்றிலக்கி எடுத்து வருகின்றேன் வணக்கம் திருமதி ஜெயின்சி மேடம் அவர்களே இன்று ஐரோப்பிய தமிழ் வானொலியில் இருந்து உங்களை பேட்டி காண்பதில் மிக்க ஆனந்தம் வணக்கம் நலமாக இருக்கின்றீர்களா வணக்கம் வணக்கம் முதல் உங்கள் குடும்பத்தை பற்றி கொஞ்சம் எனக்கு கூறுங்கள் அதன் பின்பு கேள்விகளை நான் தொடக்கின்றேன் சொல்லட்டுமா சொல்லுங்க என்னோட ஹஸ்பண்டு கிரிகிரி தோமஸ் அவரு பிசினஸ் பண்ண பண்ணிருக்கேங்க இருக்கு என்னோட பெரியவன் நிதின் அபிதாபில நேவல் ஆர்கிட்டெக்ட் அப்புறம் பொண்ணு சின்ன பொண்ணு இருக்கு மோளை இன்ஜினியரிங் முடிச்ச பிஜிடிஎம் மிகப்படிக்கிறேன் ரெண்டு பேரும் நல்லா பாடுவேன் விரும்பி வேற துறையில் படிக்கிறதுக்கு இருந்தீர்களா அப்படியே சின்ன வயசுல நான் பாடுவாயிருந்தது அப்போது அப்பா எல்லாம் அந்த லைன்ல விட்டது சின்ன வயசுல ஒரு ஃபைவ் இயர்ஸ் இருக்கும் போதே நான் பாடுமாயிருந்தது ஆஹா அப்போ அப்பா எல்லாம் நினைச்சேன் தெரிவு செய்திருக்கிறாள் வெயில் மறக்க வைக்கும் உங்கள் குரல் முதல் முதலாக திரை இசையில் பாடும் போது உங்கள் மனநிலை எப்படி இருந்தது முதல்ல பாடினது நான் ஒரு பன்னிரண்டு வயசு இருக்கும்போது அப்போது சின்ன ஒரு டாக்குமெண்ட்ரி பாடத்துல முதல்ல இந்த அந்த பக்கத்தில் முதல்ல பாடியது அப்புறமா நான் சினிமாவில் பாடினது ஒரு ப வயசு இருக்கும் மலையாள முதல்ல மலையாள படத்தில் அர்ஜுனன் மாஸ்டர் ஒரு மலையாள மியூசிக் டயரக்டர் அவரு தண்ணிமா உலகத்தில அறிமுகப்படுத்தினது அப்பமாகதாஸ் தாசேட்டன் கிட்ட புரக்ெல்லாம் நிறைய பாடி இருந்தது அந்த காலத்திலே அப்போது தாசேட்டம் வழியா ராஜா சாரு அறிமுகப்படுத்தி ராஜா சாரு பாட்டு பாடினது இல்ல முதல பாடிய பாடல் ஒரு வரி பாட முடியுமா எனக்காக கண்டிப்பா பாடி அந்த மலையாள பாட்டு ிபூகரிமாச பள்ளி குர்பான கொள்ளும் தாரங்களே இந்த பார்த்து ஆஹா அது எனக்கு மொழி புரியாவிட்டாலும் உங்கள் குரலையும் புரிய வைக்கின்றது உங்கள் குரலில் ஐரோப்பிய தமிழ் வானொலி நேர்களும் நினைந்திருக்கிறார்கள் திரையுலகிற்கு உங்களை யார் முதல் முதலாக வந்தார்கள் தமிழ் திரையுலகத்துக்கு அபிரோ உலகத்துல அதனால நான் சொன்னது தாசேட்டன் கிட்ட புரோக்ராமுக்கு அன்னைக்கு நிறைய பாடி இருந்தது இங்க இங்கே சின்ன சின்ன கிளப்புகள்லாம் பாடினது அந்த காலத்துல அப்புறமாக தாசேட்டன் யேசு தாஸ் இல்லையா ஆமா யசுதாஸ் அவர்களேட்டன் கூப்பிடுவேன் தாசேட்டனுக்கு அண்ணா கூட நிறைய புரோகிராமுக்கெல்லாம் அந்த காலத்துல பாடி இருந்தது அப்புறம் தாசண்ணா வழியா எனக்கு ராஜா சாரை அறிமுகப்படுத்திருந்தது ஒரே அது உங்களுக்கு தொலைபேசிகளுக்கு தொலைபேசிகள் கிட்டத்தட்ட ஐந்தாறு தடவை நான் உங்களோட உரையாடி விட்டேன் நான் உங்களோட உரையாடும் போது முதல் அந்த காதுக்குள்ள கேட்கறது அந்த என் வானிலை அந்த பாடல்தான் அந்த பாடலை பாடும்போது உங்களுக்கு ஏற்பட்ட உணர்வு அது நான் அப்படி கேட்கின்றேன் என்றால் அந்த உணர்ச்சி பூர்வமாக அந்த பாடலை பாடியிருக்கின்றீர்கள் எங்கள் பாலிப காலத்திலே அந்த பாடலை மறக்க முடியாத பாடல் அந்த காலத்திலே அந்த ஏஜ் அந்த மாதிரி நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க அது இளையராஜாவின் இசையில் வந்து உங்களோட குரல் அந்த மறக்க முடியாத நிற மாற பொருட்கள் படத்துல நீங்க பாடிய பாருங்கள் பாடலும் வீட்டிலிருந்து ஒரு நாள் ஒரு குரல் கேட்காமல் விடுவதே இல்லையா அந்த அளவுக்கு உங்கள் குரல் ஓவியம் மறக்க வைக்கும் உங்கள் குரல் பாடலை பாடும் உங்கள் உணர்ச்சிகள் எப்படி இருந்தது என் வானிலே பாடும்போது ஸ்ரீதேவி மேம்காக நான் பாடினது பாட்டு அப்போ எனக்கு தெரியல நான் ஸ்ரீதேவி மேம் எல்லாம் முதல் தடவை என்னோட பூஜா சாங் அது என் வானிலே ஆமா அது அப்போ எனக்கு தெரியல இது யாருக்கு யாருக்காக பாடினது நான ஸ்ரீதேவிருந்தது அப்ப அவரே எனக்கு ரொம்ப அவரோட ரொம்ப பெரிய ஆராதிகை நான் அப்போ நான் அவரை பாத்துட்டே இருந்தது அப்புறம் முதல்ல செல்லும் போதே அந்த உம் இதுல tang tang tang kan tan tang tan tan tan ra ra anda music appdiye potutettadupiyano ayyo yo apana sanella nan nansad enak theriyala enak modhal pooja songa enak koduthiruke endu enak theriyala nan inda background ile leich appdiye nan appa undrendu ketitte irundadhu appuram raja sir ku pitte vaa பாட்டு படி மாத பாட்டு உண்மையில ஒரு சிறப்பு மிக்க ஒரு பாடல் இது கண்டிருக்கும் போதே ஸ்ரீதேவியின் அந்த காட்சி வந்து குழந்தை எனக்கு கண் கொண்டே நிற்கின்றது ஐரோத்திய தமிழ் வானொலி நேயர்களுக்காக இந்த பாடலை நீங்க வந்து முழுமையா பாட முடியுமா ஓகே வானிலே ஒரே காதல் மீதங்கள் கவிதை தாடல் கை எனக்கு என்றென்றும் போதாது நான் பாட்டுமேன் இப்போது நீங்கள் பாடுவது மிக குறைவு அதாவது அதிகம் பாடுவதையே இல்லை அது என்ன காரணம் அதுக்கு காரணம் ஒன்னும் இல்ல நான் இப்போ இங்கே ஊரில் தான் அன்க்கு மட்ராசிலே அடிக்கடி போகுமா இருந்தது அப்போ நிறைய சான்ஸ் இருந்தது இப்போ நானே சொன்னே என்னோட சின்ன வயசுல எனக்கு கவன்மெண்ட் ஜோபி கிடைச்சிருச்சு அப்போ அதனால நான் இங்க வந்தேன் அதனால கொஞ்சம் கொஞ்சம் அந்த நீங்க அந்த அரசாங்கத்துறையிலே ஈடுபட்டுட்டீங்க அதான் அப்ப உங்களை உங்களுக்காகவே எங்கி இருக்கும் என்ன போன்ற ரசிகர்களுக்கு இன்னும் பதில் கொடுக்க அதுக்காகிகர் ஆக நான் எனக்கு அதெல்லாம் காதலோவியம் கண்டிப்பா காதல்வியம் ஆடும் காவியம் சிந்தும் நம்யம் எங்குமானந்தம் பேரிந்தம் தெய்வீகம் ஓ காடல் ஓவியம் ஆடும் காவியம் போதுமா கூட்டிதருடைய குரல கேட்கலாமா இந்த இரண்டு பேருடைய குரல முன்னாள் ஐரோப்பிய தமிழ் வானொலியில் உலாவரத்துக்கும் இளைய ராஜாவின் நீங்கள் பாடும்போது உங்களுக்கு ஏற்பட்ட சந்தோஷங்கள் அது அது எந்த அளவுக்கு உங்களுக்கு இருந்தது ராஜா தரோட பாத்து பாடியதுல சந்தோஷம் என்னோட மரணம் வரைக்கும் இருக்கும் இல்லையா எனக்கு என்னோட லைஃப் பூரா அந்த சந்தோஷத்தான் தொண்ணூறாம் ஆண்டுகளுக்கு இடையில் இளையராஜா விநிதியில் வந்த அத்தனை பாடல்களும் அது என்ற காலத்தால் அழிக்க முடியாது அவருடைய இசைகள் வந்து பாடலுக்கு ஏற்ற மாதிரி அவர் இசை கொடுக்கிறார் நெஞ்சை நெகிழ வைக்கிற அளவுக்கு அந்த பாடல் வரிகளுக்கு ஏற்ற மாதிரி இசை அமைக்கிறார் அவர் தெரிவு செய்யும் ஒவ்வொரு பாடல்களும் அருமையாக பாடுகின்றார்கள் அதுல வந்து உங்களோட சில குறிப்பிட்ட பாடல்கள் வந்து இன்றைக்கும் ஒவ்வொருவரும் ரசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கும் அழிக்க முடியாது மேடம் ரொம்ப சந்தோஷம் ரா பாடல்கள் எனக்கு மறக்கவோனகி அம்மா பாடின சாங்ஸ் சுசிலம்மா பாடின சாங்ஸ் எல்லாமே அந்த காலத்துல இல்லையா ஆமா அதெல்லாம் இப்பவுமே நான் கேட்டுட்டு இருப்பேன் எப்பவுமே அந்த சாங் கேட்டுட்டு இருப்பேன் எப்பவுமே ஜசுதாசோட இணைந்து हते पठमो अन्नुयनी ताने अन्नुय उन्नुय ताने अन्नुयनी ताने उन्नुय ताने अन्नुयनी ताने उन्नुय ताने नियारो इंग नाम यारो वंज कींदो में इन्धन कांवो में अन्नुयनी ताने இல்ல என்ன இல்ல இதுல என்ன கேள்வி நான் உங்களிடம் கேட்க என்றால் அன்றைய குரலுக்கும் இன்று நீங்கள் எனக்காக பாடிய குரலுக்கும் எந்த ஒரு இல்லை ஐரோப்பான நீர்களுக்காக பாடிய குரலுக்கும் வந்து எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை இது வந்து உங்களுக்கு இறைவன் தந்தவரம் ஆமா அந்த இறைகளுக்கு நன்றி நன்றி சொல்லிக்கொண்டேன் இந்த காடலை நானே தெரிவு செய்து கேட்டேன் என்றால் பூஜா படத்துல இன்னுயிர் நீதானே சொல்லுன்தானே அந்த நீங்களும் நானே இரண்டு உயிராக மாறிக்கொண்டோம் வாழ்வோமே என்றும் வாழ்வோமே அது மட்டும் அது வரைக்கும் நான் வரிகளையும் ஏற்ற இதயம் போகுதே அந்த வரிகளை ரொம்ப ரொம்ப கண்டிப்பா இதயம் பாகுதே இதயம் போகுதே என பிரிந்தே காதலில் காத்து பாடுகின்ற பாத்து கேட்காதோ இதயம் போகுதே உங்கள் புன்னகை இல்ல புன்னகை இருந்தால்தான் அந்த இசை அந்த இசையை வந்து சந்தோஷமாக பாட முடியும் இந்த புன்னகை அரசிக்கு வாழ்த்துக்கள் புன்னகை அரசி உங்களுக்கு நான் பட்டது சொல்லுகின்றேன் உங்களுக்கு அந்த பட்டம் கிடைச்சிருக்கு அப்புறம் பாடிய கால காலகட்டங்களில் வந்து ரெக்காரிங் அன்னைக்கு ஒரு டேக் எடுத்து எடுத்துட்டு எடுத்துட்டு எல்லாரும் சேர்ந்து தானே ரெக்கார்டிங் அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் எல்லாரும் சேர்ந்து தானே பாடினோம் யாராவது தப்பிச்சிருந்தா முதல்ல இருந்து பாடுனோம் அந்த மாதிரி அதே காலத்து அன்னைக்கு ஆ அந்த காலகட்டத்திலே அது எல்லாருக்குமே அந்த மாதிரி இருந்தது அது ஒரு புதிய விஷயமே அல்ல இருந்தது அந்த காலகட்டத்திலே இப்போது இப்போது ரொம்ப ஈஸியா ஈஸி வேக்குகூட ஒரு லைன்ஸ் ஒரு வாக்கு அது ரீடேக் எடுக்கலாமே ஆமா இப்ப வந்து வரிகளும் வரிகளும் வரிகளாக அமையப்படவில்லை இன்றைய காலகட்டத்தில் பாட்டுகளை நாங்கள் வந்து அதிகம் ரசிக்க கூடிய தன்மையில வளர்ந்து வரும் பாடகர்களுக்கு நீங்கள் என்ன அறிவுரை கூற போகின்றீர்கள் என்ன நீங்களும் சுதந்திர பாடல் என்பதா அவரு என்னோட நல்ல பாடு பாடுவேன் புதுசா ஒரு பாடியிருக்கு நானு அவருக்கு என்ன அட்வைஸ் கொடுத்தோம் வரவே விளங்குவது இல்ல என்ன்தான் அதிகமாக இருக்கின்றது நானா நான் போது என்னோட கூட மியூசிக் டயரக்டர் அப்புறம் டைரக்டர் ப்ரொடியூசர் லிரிக்ஸ் டேரக்டர் எல்லாருமே எல்லாரோடய மதியத்திலே இருந்து பாடணும் ஒரு தப்பு வேர்டு வேர்டில் ஏதாவது ஒரு சின்ன தப்பு இருந்தா எல்லாருமே சேர்ந்து ஐயோ அது அப்படியே அப்படியே அந்த மாதிரி சொல்லுவேன் அந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி இருந்தது இப்போ எனக்கு தெரியல எப்படின்னு அப்புறம் இப்போ அந்த மாதிரி வார்த்தைகள் அந்த மாதிரி அல்லையா அப்போ அதுக்கு மாச்சு பாடுனதே அல்லையா ஆட்ரஸ் கூட அந்த மாதிரி டயலோக்ஸ் அல்லவா பூ பமி அல்லா தமிழ் எனக்கு தெரியல இப்படின்னு தெரியல எனக்கு அதிகம் புதிய பாடல்களை விரும்புவதில்லை காரணம் என்னென்னால் அந்த பழைய பாடல்களே எங்களை வந்து இன்னும் மயக்கிக் கொண்டிருக்கின்றது நாடுவதற்கு மனம் கொடுமே ர nanana nanana adha paattangal adhenna enikku romba pidicha paattangal nanale kangal irundal en kangal irundal aama amma kangal irundal நல்ல டியூனும் எல்லாமே நல்லது ஒரு இடத்துல ஒரு படத்துல ஒரு பாடல் சிறப்பாக அமையுது ஆமா ஆமா காலகட்டத்தோட வெத்தியாசம் நினைக்கிறேன் அப்புறம் மற்றது வந்து மேடம் இந்த ஐரோப்பிய தமிழ் வானொலி வந்து நான் இசை வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் அறிவிப்பாளர்களுக்கும் நீங்கள் என்ன கூற இருக்கு வானொலி நேர்களுக்கும் ஆமா ரவீந்திரன் அவர்களுக்கும் என்னோட ரொம்ப நன்றி சொல் நான் இந்த இன்டர்வியூல கூப்பிட்டதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கிட்டையும் எனக்கு என்னோட நேர்ல என்ன என்ன சொல்லணும் எனக்கு புரியல எனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு என்னை நேரிலே பார்க்கலாம்னு நினைக்கிறேன் நான் மொழியின் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய பிற்பாடுதான் நான் உங்களுடைய சந்தர்ப்பம் கிடைத்தது பாடல்களையும் கேட்கும் போது அவர்கள் பாடியோடு நான் இணைந்து கொள்ள வேண்டும் ஒரு ஆர்வம் எனக்கு வந்தது அதுக்கு இந்த ஐரோப்பிய தமிழ் வானொலி தான் எனக்கு கை கொடுத்திருக்கின்றது ஏனென்றால் அதுல நான் ஒரு இசையின் மழை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருப்பதால் தோ அவ தெரியல உங்களுக்கு என்னோட நம்பர் கிடைச்சிருச்சு எப்படி நீங்க தேடி கண்டுபிடிச்ச சொல்லு முதல்ல கூட தீவிர ரசிகர் ஒரால் வந்து கோவைய ரவி என்றவருக்கு இருந்திருக்குங்க அப்ப அவர் கோவை ரவி மூலம் தான் நான் கேட்டேன் எனக்கு ஜென்சி மேடம் தொலைபேசி இலக்கம் எனக்கு பெற முடியுமாண்டு அப்போதுதான் அவர் கூறியிருந்தார் தன்னுடைய நண்பர் தான் அவருடைய சரியான ரசிகராக இருக்கிறார் நான் அவரிடம் மூலம் உங்களுக்கு நான் அந்த டெலிபோன் நம்பரை வாங்கி தருகின்றேன் அவருடம் அவருக்கு வந்து எனக்கு மெயில் போட்டிருந்தேன் மேடம் நீங்கள் கேட்ட ஜென்சி மேடம் அவருடைய நம்பர் இதுதான் நீங்க கொள்ளுங்கள் கதைப்பா எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் ஐயோ அப்போதுதான் நான் உங்களுக்கு தொலைபேசியூடாக நான் அழைத்து தந்தேன் நான் அது வேலை செய்யற இடத்திலிருந்து உங்களுக்கு நான் முதல் முதல் உரையாடினா அப்பவே புரிஞ்சிடுச்சு அந்த முதல் அந்த ஹலோ நான் ஜெர்மன்ல இருந்து உரையாடுகிறேன் சொன்னதுமே உங்கள் புன்னகையோடு நீங்கள் என்னை வரவேற்றதோ இன்றைக்கு நான் மறக்கவே மாட்டேன் அதன் பின்பு கிட்டத்தட்டோட ஏழு ஆறு தடவை உங்களோட சந்தோஷமாக உரையாடிங்க நாட்கள் உங்களோட இசைய பகிர்ந்து கொண்ட நிமிடங்கள் அது என்றும்றக்க மாட்ட அது மட்டும அன்ப இக்காக அதுதான் கண்டிப்பாக இந்தியா வரும்போது உங்கள் இல்லத்துக்கு வருவேன் வாங்க கண்டிப்பா உங்களையும் என்னையும் இந்த இசை ஒன்றாக்கியது இசையோடு இரண்டு பேரும் இணைஞ்சிருப்போம் அந்த உங்களையும் என்னையும் சேர்த்து விட்டது எனக்கு அன்பு வர வேணும் என்ன குரலை கேட்டும் அன்பு இருக்கலாம் அந்த உங்களுடைய அன்பு மொழிகள் இன்று விரைவில் காதில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது எனது வருகைக்காக நீங்க பாக்கிய கண்டிப்பாகத்துருங்க இரவென் கை கொடுக்கும் மீண்டும் நான் உங்களை சந்திக்கின்றேன் ஜென்சி பாடிய சில பாடல்களையே மட்டும் ரசித்து கொண்டிருந்த எனக்கு இன்று அவர் பாடிய பாடலை நான் தேடி தேடி எடுத்துக்கொண்டு செல்லும் போது இன்று இந்த பாடலும் என் கை ஆனது பூந்தளிர் திரைப்படத்திலிருந்து வருகின்றது அடுத்த அமுத காணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் வெளியாகிய இப்படத்தை இயக்கியவர் தேவராஜ் மோகன் இசை கொடுத்தவர் இசைஞானி இளையராஜா நடித்தவர்கள் சிவகுமார் சுஜாதா இப்பாடலை பாடுகின்றார் குரல் ஓவியம் ஜென்சி அவர்கள் I don't know இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை நீங்கள் எனக்கு எழுதி அனுப்ப வேண்டிய இணைய முகவரி எஸ் எச் ஓ டபிள்யூ டுவெல் அட்இர் டோட் எஃப் எம் என்ற இணைய முகவரியூடாக எழுதி அனுப்புங்கள் இன்றைய இசையின் மதியில் நிகழ்ச்சியில் உலா வரும் பாடல்கள் யாவும் பாடிய பாடல்கள் இசைஞானி இளையராஜாவின் இசையில் அடுத்து வரும் பாடல் குரல் கொடுக்கின்றார்கள் ஜென்சி மலேசியா வாசுதேவன் சைலஜா நிறம் மாறாத பூக்கள் திரைப்படத்திற்காக ார் ஜென்சி அவர்கள் அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திற்காக இசை ஞானி இளையராஜாவின் இசையில் வெளியான ஜென்சி பாடிய பாடல்கள் யாவும் என்றும் காலத்தால் அழிக்க முடியாது காலம் காலமாய் வென்று நிற்கும் காதல் காடும் காவியம் hengum aanandam kerindam de deviham o oh, kadallooviyam aadum kaaviyam ho oh, shadabanam புஷ்ஜ ஆயுஷேவேந்திர பிரதிச்சே நிலே மிதந்து வரும் வேன் மலரை அருகிலே உள்ளம் கோயில் கண்கள் தீபம் பூஜை காணல பாடல் ஓவியம் நன்றி நேர்களே இதுவரை நீங்கள் இணைந்திருந்தது இசையின் மடியில் நிகழ்ச்சியோடு இன்றைய இசையின் மடியில் நிகழ்ச்சிக்காக என்னோடு சில நிமிடங்களை கழித்துக் கொண்ட ஜின்சி அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் இருந்து விடை செல்பவர் ராகினி பாஸ்கரன் மீண்டும் காட்டளையில் நாளை பகல் பன்னிரண்டு மணிக்கு சந்திக்கின்றேன் நன்றி என் இனிய தமிழ் நெஞ்சங்களில் awa la do hak chinta wa shaaya pandan didimo shaaya barhari hari dukha aj chauran hatti patha mo ennu eni tane ennu unnu enna tane ennu eni tane unnui na tane ennu ni tane unnui na tane ni aro ing nam yaro undi keendo me inbam kaangome enni ni tane unnuge <laughs> nam tane ennu ire tane unnui na tane hatte khu sukava chalaalu hatku chintava hati aku suka wa slalu aku cinta wa saya pandang dirimu saya berhari-hari dok kan saya pandang dirimu saya berhari-hari dok kan padah sore hati pakhamu ennu ilitani இன்னுயிர் நீ தானே உன்னுயிர் நான் தானே நீ யாரோ இங்கு நான் யாரோ ஒன்று சேர்ந்தோமே இன்பம் காண்போமே